நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக ரெண்டு வெங்காயம் ஒன்று சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு முட்டை ஒன்றும்ஸ் கால் கப் சேமியா கால் கப் செய்முறை முதல்ல நம்ம இந்த சிக்கன் கீமா எடுத்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு மூணு விசில் கொடுத்து அதை இறக்கிடலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துடுவோம் தோல் நீக்கிட்ட நல்லா மசிச்சு ஒரு பவுலில் சிக்கன் கீமா அந்த உருளைக்கிழங்கு மசிச்சது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெங்காயத்தை பொடியாக நிற்கி இந்த சிக்கன் கீமாவோட கலந்து வச்சிடலாம் இந்த பவுலில் போட்டுடலாம் அது மாதிரி பச்சை மிளகாவையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுடுவோம் மிளகத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு அதில் இருக்க இரமை போகிறோம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி அதை வந்து கட்ட சேப்க்கு தட்டிவிடுவோம் தட்டிட்டு ஒரு பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிடுவோம் இன்னொரு பவுலில் பிரெட் கிரம்ஸும் சேமியாகவும் ஒன்னா கலந்து அதில் வச்சிருவோம் இந்த தட்டினை மா மாவை எடுத்து முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் சேமியாக கலந்து கலவையில் டஸ்ட் பண்ணி புரட்டி எடுத்துகிட்டு அதை அடிச்சிடுவோம் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸ்டவத்தை வச்சுட்டு ஒனல் வச்சுருவோம் ஒண்ணல் காஞ்சதும் எண்ணெய் தேவையானாலும் ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய வச்சுருவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை எடுத்து மா எடு தட்டி வச்சிருக்கோம் இல்லையா அதை எடுத்து அதை போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சிக்கன் கிமா கட்லெட் தயார் இதை நம்ம தவால வச்சு ஷால ஃப்ரையும் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களே மீண்டும் சந்திப்போம்